रूपाय तापत्रय विनाशाय சச்சிதானந்த देवदेवेशः தாபத்தயவிஷா ஸ்ரீகிருஷ்ணா தாநாச பிரணதான் பிரஹசன்வ ஆசமேகம் வம்சாஷண அந்த நரணரிஷிய அந்த தேவர்களை எல்லாம் பார்த்து சொன்னார் இந்த பெண்களில் யாராக ஒருத்தியை நீங்கள் தேவலோகத்துக்கு அழைத்து செல்லலாம்னு சொன்னாருங்கிறதான் இந்த ஸ்லோகம் இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் நாம் பார்த்தோம் இவர்களெல்லாம் நமஸ்காரம் பண்ணத்துக்கு பிறகு அவரிடத்துல சேவை செஞ்சு கொண்டிருக்கிற தேவலோகத்து ஸ்திரீகளை காட்டிலும் உயர்ந்த அழகான ஸ்திரீகளை எல்லாம் காமிச்சு கொடுத்தார் அப்போ அவர்களுக்கு அபமானம் ஏற்பட்டு தலை குனிந்து கொண்டார்கள் அவர்கள் இவரை போய் நம்ம மயக்க வந்தோமேன்னு சொல்லி அதுக்கு பிறகு அவர்களெல்லாம் காண்பித்த பிறகு அவர்கள் வெட்கப்பட்டார்கள் அவர்களெல்லாம் பார்த்து மயங்கினார்கள் அப்போ அவர் சொல்கிறார் தேவதேவேஷா தேவதேவர்களுக்கெல்லாம் தலைவன் தேவதேவன் இந்திரன் இந்திரனுக்கும் தலைவனான அந்த பகவான் மகாவிஷ்ணுவினுடைய அவதாரந்தானே நரநாராயண ரிஷிகள்லாம் ஆஹ தேவதேவேஷா பிரணதான் தானு பிரகசன்னிவ ஆக நன்றாக நமஸ்காரம் பண்ணக்கூடிய அந்த மன்மதன் முதலானவர்களையெல்லாம் சிரித்து கொண்டிருப்பவர் அதாவது புன்முருவல் பூத்தவராய் பேசினார் ஆஹ ஆகன்னா பேசினார்னு அர்த்தம் தேவதேவேஷா பிரணதான் தான் பிரகசன்னிவ ஆஹ புன்முருவல் பூத்தவராய் பேசினார் திருவாய் மலர்ந்து அருடினார் ஆசாம் சவர்ணாம் ஸ்வர்கூஷணாம் ஏகதமாம் பிரங் துவம் இந்த சவர்ணாம் ஸ்வர்கூஷனாம் உங்களோட சேரக்கூடிய சக்தி படைத்தவள் உங்களுக்கு சமமான ஒரு ரூபம் இருக்குது ஸ்வர்கூஷணம் ஸ்வர்க்கத்துக்கு இவள் அலங்காரமாக இருக்கக்கூடியவள் இவர்கள் இந்த பெண்களில் ஆசாம் ஏக்கத்தமாம் இவர்களுள் யாராவது ஒரு ஒருத்தியை ரொம்ப சிறந்த ஒருத்தியை விருங்துவம் நீங்கள் ஸ்வீகரித்து கொண்டு இந்திரனிடத்தில் கொண்டு போய் சமர்ப்பணம் செய்யுங்கள் உங்களுக்கு வந்தவர்களுக்கு தேங்காய் பழம் தாம்பூலம் கொடுக்குற மாதிரி கொடுக்குறார் நீ வந்து இந்திரனுக்கு போய் இந்த பொண்ணை கொடுங்க இதில் யாராவது ஒருத்தியை செலக்ட் பண்ணி கூட்டின்னு போங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டார் ஆசாம் சவர்ணாம் ஸ்வர்க்க பூஷணம் சவர்ணாம்னா உங்களுக்கு பொருத்தமான உங்கள் லோகத்துக்கு பொருத்தமான உங்களுக்கெல்லாம் பொருத்தமாக இருக்கக்கூடிய ஸ்வர்க்கத்தை அலங்கரிக்கக்கூடிய பெண்களுள் ஒருவளாக விளங்குவருவதற்காக இவர்களுள் சிறந்த ஒருத்தியை தேர்ந்தெடுத்து கொண்டு செல்லுங்கள் பேசினார் அடுத்த ஸ்லோகத்தை நாம் பிறகு பார்க்கலாம் தானாக தேவ தேவே பிரணதான்